தேவனை பிரியப்படுத்த எல்லா காரியங்களிலும் நமக்கு முன்மாதிரியாய் திகழ்ந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஒரே ஞானஸ்நானம் ஒன் பேப்டிசம் வாசிக்க வேண்டிய பகுதி மத்தியு மூன்றாம் அத்தியாயம் ஐந்து முதல் பதினேழு வசனங்கள் அப்பொழுது எர்சலேம் நகரத்தாரும் யூதையா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு சுற்றுப்புறத்தார் யாவரும் யோவான் ஸ்நான போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள் பரிசெய்கிறலும் சதி செயரலும் தன்னிடத்தில் வருகிறதை ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு விரியன் பாம்பு குட்டிகளே வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் ஆபரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள் தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன் இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினான் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார் அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பார்த்துறேன் அல்ல அவர் பரசுத்தாவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் தூற்று கூடை அவர் கையில் இருக்கிறது அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார் பதறையோ அவியாத அக்னியினால் சுட்டரிப்பார் என்றான் அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு ஏசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார் யோவான் அவருக்கு தடை செய்து நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீரன் இடத்தில் வரலாமா என்றான் இயேசு அவனுக்கு மறுமொழியாக இப்பொழுது இடம் கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார் அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான் இயேசு ஞான பெற்று தண்ணீரில் இருந்து உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது என்னுடைய மனப்பாட வசனம் மார்க்கு பதினாறாம் அத்தியாயம் பதினாறாம் வசனம் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் baptized shall be saved ஞானஸ்நானம் என்பது ஒரு மனிதனோ சபையோ கண்டுபிடித்த ஒரு சடங்கு அல்ல பிதாவாகிய தேவனே அதை நியமித்தார் எப்படி தெரியும் என்னை ஞானஸ்நானம் கொடுக்கும்படி அனிப்பினவர் என்று பிதாவை யோபான் ஸ்நானகன் குறிப்பிட்டான் குமாரனாகிய தேவன் அதை கட்டளையிட்டார் எப்படி தெரியும் தன்னுடைய சீஷர்களை உலகம் எங்கும் அனுப்பும் பொழுது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்க பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரசுத்தாவை நாமத்தினால் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து என்று அவர் கட்டளையிட்டார் ஆவியானவராகிய தேவனால் ஏவப்பட்டு ஆதி அப்போ சிலர் அதை போதித்தனர் இருதயத்தில் குத்தப்பட்ட மக்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது ஒவ்வொருவரும் மனம் திரும்பி கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் என்று அவன் கட்டளை கொடுத்தான் ஆதி சபை தவறாது அதை நிறைவேறி வைத்திற்று எருசலைமிலே அன்று மூவாயிரம் பெற்றனர் சமாரியாவிலே பிலிப்பு போய் பிரசங்கித்த பொழுது ஏராளம் பேர் திருமலுக்கு பெற்றனர் பவுல் தமஸ்குவுக்குப் போகிற பாதையிலே அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வீட்டிற்கு வந்து மூன்றாம் நாள் ஞான பெற்றான் அப்படியே குர்நேலியு அவன் ஒரு புறவினத்தால் அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது உடனே அவன் ஞான ஸ்நானம் பெற்றான் ஞான ஸ்நானம் பெற தேவையில்லாத ஒருவர் உண்டென்றார் அது ஏசு கிறிஸ்து மட்டும்தான் யோவான் கூட அவரை தடுத்தார் ஆனால் அது எல்லா நீதியும் நிறைவேற்ற என்று இயேசு சொல்லிவிட்டார் பிரியமானவர்களே ஆன்மீக அனுபவங்கள் எவ்வளவு நமக்கு இருந்தாலும் அவையெல்லாம் திருமுழுக்கு பதிலாக ஆமையாது கொர்னேலிய எப்படிப்பட்ட மனிதன் ஏராளம் ஆன்மீக அனுபவங்கள் உள்ளவன் அவனுடைய ஜபம் கேட்கப்பட்டிருந்தது அவனுடைய தர்மங்கள் கடவுளுக்கு முன்பாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தன ஆனாலும் கூட அவர் ஆவியின் அபிஷேகம் பெற்று கூட அந்நிய பாஷைகள் பேசினார் ஆனாலும் கூட அவரும் தண்ணீரில் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று அப்போ சிலர் பத்தாம் அத்தியாயத்தில் வாசிக்கிறோம் இதற்காக நாம் ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும் ஞான ஸ்நானமானது உள்ளான அனுபவத்தின் வெளிப்படையான அறிக்கையாகும் இட் இஸ் an outward expression of the inward experience. அது கிறிஸ்துவின் இரப்பு, புதைப்பு உயிர்ப்பிப்பு ஆகியவையோடு நம்மை இணைப்பதற்கான தேவன் நியமித்த ஒரு சாட்சியாகும் நான் ஒரு பகுதியை வாசிக்கிறேன் அது எவ்வளவு தெளிவா இருக்கிறது பாருங்கள் ரோமர் ஆறாம் அத்தி ஆய முதல் ஆறாம் வசனம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதே அறியாமல் இருக்கிறீர்களா மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாகும்படி நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் எண்ணப்பட்டோம் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் அவர் உயிர்த்தழிலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் பாருங்கள் அவரோடு கூட மறிக்கப்பட மறிக்கிறோம் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம் அவரோடு கூட ஞான ஸ்நானத்தில் நாம் எழுந்திருக்கிறோம் ஸோ இந்த திருமுழுக்கு என்பது இந்த மூன்று முக்கியமான ஆன்மீக அனுபவங்களையும் உள்ளடக்குகிற தேவன் கொடுத்த ஒரு நல்ல சாட்சியாகும் பாவத்திற்கு செத்து கர்த்தாகி ஏசு கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்படுகிறோம் அவரோடு எழுந்திருந்து தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம் திருமுழுக்கை எனவே பிரியமானவர்களே வெறும் சடங்கு என்று எண்ணிவிடக் கூடாது அது கடவுளை பற்றிய நல்மன சாட்சியின் உடன்படிக்கையாகும் ஒன்று பேத மூன்றாமத்தி ஐபத்தி ஓராம் வசனத்திலே வாசிக்கிறோம் ஞான ஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குகிறதா இராமல் அதாவது வெறும் சடங்காயிராமல் தேவனை பற்றும் நல்மன சாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது ஞானஸ்நானம் ரட்சிப்பதல்ல ஞானஸ்நானம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தழுதலினால் நம்ம ரட்சிக்கிறது ஆண்டு நியமனம் அதை கேள்வி கேட்க நீங்கள் யார் நான் யார் இனி நான் உமக்கே என்று திரியேக தேவனோடு திருமுழுக்கில் நாம் உடன்படிக்கை செய்கிறோம் நற்செய்தியின் சாராம்சம் திருமுழுக்கில் அழகாக வெளிப்படுகிறது அது ஒரு புதிய துவக்கத்தின் அடையாளம் எப்பொழுது ஞானஸ்நானம் பெற வேண்டும் கிறிஸ்துவை சொந்த ரசட்சிகராக ஏற்றுக்கொண்ட உடனே ஞானஸ்நானம் பெற வேண்டும் வெந்தை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மூவாயிரம் யூதரும் அன்றே ஞான பெற்றனர் பிலிப்பு நகர் சிறைச்சாலை காரணம் கிறிஸ்துவை விசுவாசத்தை அன்றிரவே ஞான பெற்றார் கடவுளுடைய ஆலோசனை ஆகிய நாம் தள்ளிவிட வேண்டாம் தாமதிப்பது கீழ்ப்படியை மறுப்பதற்கு சமம் டிலைடு ஒபீனியன்ஸ் is equivalent to disobedience எப்படி ஞானஸ்্নান பெற்றுக்கொள்ள வேண்டும் கிறிஸ்துவுடன் மனம் திரும்பாமல் ஞானஸ்্নান என்ற பெயரில் கொடுக்குப்படும் எதற்கும் திருமறையில் ஆதாரம் இல்லை இரக்கும்ொன் புதைத்தlengே பெயர் கிறிஸ்தவர்கள் என்றாலும் கிறிஸ்துவர் அல்லாதவர் என்றாலும் ஒரே பிதாவிடம் மனம் திரும்பி ஒரே கர்த்தரை ஏற்றக்கொண்ட பின்னர் அந்த ஒரே விசுவாசத்திற்கு சாட்சியாக பெறும் திருமுழுக்கைத்தான் வேதம் ஒரே ஞான ஸ்தானம் என்று அழைக்கிறது ஞா சாமுவேல் ஐயர் தரங்கம்பாடியை சேர்ந்தவர் கீர்த்தனையிலே மிக அழகாக இந்த ஞானஸ்நானத்தை குறித்து ஒரு பாடல் எழுதி வைத்திருக்கிறார் கண்ணினாலே காண்பது என்ன தண்ணீர்தானே என்று சொல்லி கர்த்தனினுரை மறுப்பது எத்தனை மோசம் அண்ணலார் பரசுத்தாவி தன்னையும் இணைக்கும் நேர்மை அறிந்தவரே இருவன் தெரிந்தவர் திருவருள் பிரியமானவர்களே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் எவராவது மனம் திரும்பி ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீங்கள் இன்னும் திருமுழுக்கில் தேவனுக்கு கீழ்படியாமல் இருந்தா இன்னும் ஒரு நாள் கூட நீங்கள் அதை ஒத்தி போடாதீர்கள் உங்கள் ஊரில் உள்ள உங்களுடைய போதகர் அல்லது உங்களுக்கு தெரிந்த நல்ல ஒரு ஊழியக்காரரை பார்த்து உடனே நீங்கள் உங்களுடைய திருமுழுக்கிற்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள் காரியங்களை செய்யுங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதை விட நம்முடைய வாழ்க்கையிலே எது முக்கியம் பிரச்சனைகள் வரலாம் எதிர்ப்புகள் வரலாம் தடைகள் வரலாம் ஆனால் நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய போகிறேன் ஏசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவிற்கு கீழ்ப்படிந்து திருமுழுக்கு எடுத்திருக்கும் பொழுது அவரை விட நான் ஞானியோ என்று கேள்வி கேட்டுக்கொண்டு சீக்கிரமாக உடனே ஞானஸ்நான தொட்டிக்குள்ளே ஆண்டவிற்கு முன்பாக நல்மன சாட்சியின் உடன்படிக்கையை செய்து கொள்ளும்படி இறங்குங்கள் வானம் திறக்கப்படும் ஆவியானவர் உங்கள் மீது இறங்குவார் ஜெபம் செய்வார் எங்கள் நல்ல ஆண்டுவரே இந்த நாளிலே உங்களுடைய குமாரன் எங்களுக்காக முன்வைத்து போன இந்த அருமையான மாதிரியை நாங்கள் நினைவுகூர கொடுத்த கிருவைக்காக நாங்கள் துதிக்கிறோம் பிதா சொன்னது குமாரன் செய்தது அப்போ சிலர் போதித்தது இவற்றிற்கும் மேல் எங்களுக்கு சாட்சி தேவையில்லை கர்த்தாவே எங்களில் எவராவது திருமுழுக்கு தேவையில்லை என்றோ அது தேவைதான் சற்று பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்றோ நிர்விசாரமாக இருப்போமானால் உங்களுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டு எங்களுக்கு கேடு விடாதபடிக்கு இன்றைக்கே தீர்மானித்து கீழ்படிய உதவிதாரம் கர்த்தாவே உம்முடைய குமாரனாய் ஏசு கிறிஸ்துவோடு கூட நாங்கள் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி வருவதற்கு அடையாளமாக இந்த ஞான ஸ்நானத்தினர் ஏற்படுத்தியதற்காக உங்களுடைய அனந்த ஞானத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த ஞானம் எங்களுக்கு சீக்கிரம் உதிக்கட்டும் அந்த ஞானத்திற்கு அடையாளமாக நாங்கள் ஸ்நானம் எடுக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்